நம்மை காக்கும்படிக்கு உறங்காமலும் தூங்காமலும் எப்பொழுதும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக கஷ்டத்தில் தவிக்கிறீர்களா இருக்கிறேன் என்று கவலைப்படுகிறீர்களா கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டீர்களா கலங்காதீர்கள் உங்கள் தவிப்புகளை கண்ட தேவன் இன்றைக்கு உங்கள் கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகும்படியாக தம்முடைய அப்போசிலர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் மூலமாக ஆறுதலான தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அருளுகிறார் யாருமே பார்க்கவில்லை என்று துணிகரமாய் பாவம் செய்யாதே கத்துருடைய இமைகள் உன்னை சோதித்தருகிறது ஆதாமே என்னோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டிருந்தாயே இப்பொழுது எங்கே இருக்கிறாய் உன்னை பார்த்து நேசமாய் கூப்பிடும் நேசரண்டை ஓடி வந்துவிடு எல்லாவற்றையும் பார்த்து அறிந்திருக்கும் தேவனிடத்தில் ஆதாமைப் போல பாவத்தை மடியிலே ஒளித்து வைக்காமல் தாவிதை போல பாவத்தை அறிக்கை செய்வாயானால் இன்றே உன்னை அணைத்து மறுபடியும் சேர்த்து கொள்ளும்படியாய் கத்தராகியேசு கிறிஸ்து உன் அருகில் நிற்கிறார் ஆமேன் ஆதாம் தேவன் எப்பொழுது வருவார் எப்பொழுது அவரோடு வருவாடலாம் கொஞ்சலாம் என்று இருக்கிற மனிதன் இப்பொழுது ஒழிந்து கிடக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் பாவம்சிய போறது தெரியும் ஆதாம் வஸ்திரம் போனது தெரியும் ஆதாம் நிர்வாணியாக ஒழித்து கிடக்கிறது தெரியும் ஆனாலும் எங்கே இருக்கிறாய் என்று நீ சொல்லு என்று கேட்கின்றார் நீ ஏன் ஒழித்து கிடக்கிறாய் என்பதை சொல்லு என்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் அவர் செயல் நமைப்பார்த்தும் கேட்பார் ஏன் இத்தனை வாரம் ஆலயத்துக்கு வரவில்லை காரணம் என்ன என்று கேட்பார் எல்லா அவருக்கு தெரியும் எதற்காக வரவில்லை என்றும் தெரியும் என்ன நம்முடைய மனதில் உள்ள கஷ்டம் என்ன என்று அவருக்கு தெரியும் ஆதாமுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கத்தர் கொடுத்திருந்தார் அந்த நேரத்தில் அவருடைய குற்றத்தை உணர்ந்து அவர்கள் அறிக்கை செய்திருந்தார் அவருக்கு மீட்பு தரதானே வந்திருந்தார் நான் இப்படினால்தானே அளவு முதலே தண்ணித்து வெளியே போங்க வரைஞ்சி விட்டுருப்பாரு அதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார் கொடுத்தவர்களுக்கு விசாரணை வைத்தார் விசாரணை வைத்து பேசினார் அவர்கள் மறைத்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் குறையில் நடந்துவிட்டாலும் எங்கே இருக்கிறாய் என்று உணர்த்தும் போது கடவுரே நம்முடைய பார்வையில் ஒன்றும் இல்லை இனியில் எல்லாவற்றையும் காண்கிறேன் நான் இப்படி இப்படி என்று சொல்லிவிட்டால் உடனே மன்னிப்பதற்கு அவர் தயபரித்தவராக இருக்கிறார் அப்படி நாலு கருத்த இடத்துல நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் மேற்கொண்டு தெய்விய அன்பிலே வளர்ந்து பருக தேவ நமக்கு உதவி அல்ல இல்லையா தேவனுடைய பிரசுத்த ஞாபத்திற்கு மைமூண்டாவதாக மெல்ல வரும் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் காணவும் இந்த பரிசுத்த தேவனை ஆராதித்தோம் தேவன் நம்ம நல்ல கருமைக்காக ஆண்டவரை சோதரிப்போமாக லே இல்லையா தேசத்தில் அக்கிரமும் அியாயங்களும் பெருகிக் கொண்டே இருக்கின்றது யார் கேட்பது யார் பார்க்கிறது என்ற கேள்வி சிறியவர் தொடங்கி பெரியோர்கள் வரைக்கும் அக்கிரமம் செய்வதே நோக்கமாக இருக்கின்றது விதமான சூழல் நிலத்திலே மனிதர்களை பார்க்கிறார் என்கிற அறிவு மனிதர்களுக்கு இல்லை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அறிவு சரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹெல்லையா இல்லையிலா எல்லாரையும் ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உறங்குவதும் இல்லை தூங்குவதும் நாம் உறங்கும் போது அவருடைய கண்கள் விழித்துதான் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி அவருடைய கண்களை திறந்தே தான் இருக்கிறது மூடுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் ஹில் இல்லையா அன்றாஸ்வராசரங்களையும் படைத்த மேல் ஆளுக செய்கின்ற தேவன் தூங்கிவிட்டால் உலகம் என்னாகும் அதான் பார்த்து சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு எங்களை ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கும்போது பிக்னிக் கூப்பிட்டு போனாங்க ஒரு சேத்திரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒருவர் நீளமாக மரக்கால தலைக்கில் வைத்து படத்துக்கு வந்து தூங்கி கொண்டிருந்தார் அப்போது பிள்ளைகள்லாம் வாத்த இடத்துல கேட்டாங்க இங்கே ஒரு ஆள் தூங்கி கொண்டிருக்கிறது அது சார் அப்படின்ட்டு இவர் முழு உலகத்துக்கும் படியக்கீர பரமசிபான் என்று சொன்னார் இப்போ தூங்கிக்கிட்டுருக்கிறாரு இப்பொழுது யார் இடப்பா அவ்வளோ பேரும் பட்டினி அடைப்பாங்களே என்று வாத்தியாருக்கு பதில் சொல்ல முடியாமல் சரி அதில் விடங்கடா வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு சொன்னார் அதே மாதிரி நமது ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இல்லை தேவனுக்கு மய்மே ஆதியாகமும் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அப்பொழுது அவர் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கருத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அந்த ஆகார் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய நாச்சியாராகிய சாராளுடைய கைக்குள் அடங்கியிருக்க மனமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் வீட்டு விட்டு வெளியேறிவிட்டாள் வெளியேறி வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றாள் என்ன யாரும் காணவில்லை வீட்டுக்கு தெரியாமல் ஒழிய வந்தாகிவிட்டது வயிற்றில் பிள்ளை இருக்குது வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றாள் அவளுதான் ஒரு சத்தம் கேட்கின்றது ஆகாரு உங்களுக்கு இங்கே என்ன எங்கே இருக்க வேண்டிய நீ இப்பொழுது இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்டபோது இதுதான் தெரிந்தது ஒருவர் பார்க்கிறார் யாரும் பார்க்கவில்லை என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தார் இப்பொழுது ஒரு தோசிங்க ஆகையால் அது காதேசுக்கும் பாரியத்துக்கும் நடைபெக இருக்கிறது வேண்டாம் தேவனுக்கு மயமண்டதாக என்னை கண்டவரை நானும் இடத்தில் கண்டுபிடினால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் வாழுகின்றவர்கள் தாங்கள் செய்யற அக்கிரமங்கள் தீமைகள் கீழ்பிடி பலவிதமான அக்கிரமி செயல்கள் உலகத்தில் எவ்வளவு பெருகி கொண்டு வருகிறது பாருங்க இவெல்லாம் யார் கண்டது பலன் இருக்கிற பக்கம் பணம் இருக்கிற பக்கம் மெஜாரிட்டி இருக்கிற பக்கம் எதுவும் செய்யலாம் என்கிற நிலையில் மனுமக்கள் இறங்கியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலை இன்று உலகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது ஒருவர் உண்டு இல்லையா ஒருவர் உண்டு அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர் யோபி முஸ்லகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது சொன்னார் அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார் மனிதனுடைய வழிகளை கர்த்தராக நோக்கி பார்க்கின்றார் ஒவ்வொரு மனிதனுடைய அடிகளையும் அவர் கவனிக்கின்றார் மனிதன் எங்கே போகிறான் என்ன நோக்கத்தோடு இதை செய்கிறான் என்று அதை விட கர்த்தடை நாம் இதை விட மேலான அறிவு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஒருவர் பார்க்கின்றார் நம்முடைய நடைகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய பழக்க வழக்கங்களை எங்கே போகிறோம் எங்கே வருகிறோம் எதற்காக போகிறோம் எதற்காக வருகிறோம் நம்முடைய பழக்க நோக்கம் என்ன எல்லாவற்றையும் அருகிற ஒருவர் இருக்கிறார் என்கிறதை தேவடை பிள்ளைகள் நன்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்தான் அவைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற தேவனை அறிந்து கொண்ட கத்துரை பிள்ளைகளாக நாம் அதாவது தீமை செய்கிற காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆகார் என்னுடைய நாச்சியாராகிய சாராளை விட்டு பிரிந்து வெளியே ஓடிவிட்டாள் ஓடி வராந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் போதுதான் அதாவது யாருமே பார்க்கவில்லை வீட்டு வெளியே வந்ததையும் தெரியும் இந்த காண்பவரை நான் இவற்றின் கண்டபடியினால் நீர் என்னை என்னைவன் நீர் என்னை ஒவ்வொரு ஆகார் சொன்ன வார்த்தை நாமும் சொல்லிக் கொள்ளுவோம் என்னை என்னை ஒருவர் காண்கின்றார் என்னுடைய எல்லா செய்கைகளையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனபடினால என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டபடுகிறார் என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த சாரால் இந்த ஆகார் அறிந்து வாகள்ித்தில் இருக்கின்றது ஆனாலும் அவருடைய இமைகள் மனுபுத்திர அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது வாசகர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்துடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அங்கே அவர் இருந்தாலும் அவருடைய கண்கள் எங்கே பார்க்கிறது மனு புத்திர அவருடைய கண்கள் பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது அவர்களை சோதித்து அறிகிறது மனிதர்கள் நடக்காமல் முடியாது எங்கே போகாமல் முடியாது அதனால் எங்கே போகின்றார்கள் என்பதை பற்றி அவருடைய இமைகள் சோதித்து அறிகின்றது என்ற சொல்லுகின்றது அருமையான கத்திர நான் பரிசுத்தாவி பெற்று அதாவது பரிசு நடைகளை காத்துக்கொள் டைகளை காத்துமாடைய ஒருவர் சோதித்து அறிந்து கொண்டே இருக்கின்றதா நம்முடைய நடைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொல்லி தேவனாயக்கர் அவர் ஆலயத்திலேயே அவர் இருக்கிறார் அவருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கின்றது அங்கே இருந்த அவருடைய பார்வை எங்கே இருக்கிறதா மனுமக்கள் மேல் இருக்கின்றதா மர்மக்கள் மேல் அவருடைய கண்கள் திறந்து இவைகள்லித்து அறிகிறது என்று திருவாக்கு சொல்லுகிறார் வேறொரு செய்தியை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன் இந்த செய்திதான் சொல்ல முடியாத கருத்தர் சொல்லிவிட்டாலே இந்த செய்தி உங்களுக்கு சொல்லுகின்றேன் நோக்கம் என்ன என்றால் அதாவது மனிதர்கள் நானும் இருக்கிறது போல மனுமக்களும்மோடு ஆசைப்படுகிறேன் என்று அதற்கு மகிமை உண்டாவதாக நடைகளையும் அவருடைய இமைகள் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவது நான் வாசிக்கும் போது புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது புத்தகத்தை ஒருவர் வாசிக்கலாம் ரெண்டு ஒன்று பேர் மூன்று அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியம் கர்த்துடைய கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாக அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை முகம் விரோதமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாயிருக்கின்றது என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய கண்கள் ஒரே பார்வையிலே ரெண்டையும் பார்க்கிறது நீதிமன்ற்களையும் பார்க்கின்றது அது துன்மார்க்கையும் அந்த கண் பார்க்கின்றது துன்மார்க்கருடைய அது அந்த கண்கள் அதாவது அந்த கண்கள் கூர்மையாக பார்க்கின்றதாக இருக்கிறது போய்கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறீர்களா இருக்காது அதாவது இதற்கு முடிவு சீக்கிரமாக வரும் தேவன் இவை பார்த்துக் கொண்டு இருக்கின்றது இல்லை நம்முடைய பிள்ளைகள் வேதனை திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று உச்சலிட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில் அன்றைய பிள்ளைகளாக நாம் என்ன அவரை காக்கும் அவர்கள் நிலையில் இருக்கிறார்களுடைய பெருமிச்ச விண்ணப்பங்கள் என்ன அவருடைய கவலைகள் பாடங்கள் என்ன என்கிறதெல்லாம் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது ஒரு அதே நேரத்தில் தீவிரமாக செயல்களில் ஈடுபடுகிற காலடிகளை அவர் பார்க்கின்றார் அவருடைய காலடிகளை அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது என்று அதிகாரம் கையில் இருக்கிறது எதையும் செய்யலாம் என்பது மனிதர்களுடைய நோக்கம் அன்று ஆகாப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பூவி இருந்தது அந்த பூமியை வாங்க வேண்டும் என்று அரசனுக்கு ஆசை உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிற வீட்டு அருகாமையில் இருந்தது ஞாபகத்தில் கேட்டான் கீரை கொல்லையாக கீரை தோற்றமாக ஆக்க வேண்டும் அது எனக்கு கொடு அதை கொடு நான் அதற்கு பதிலாக வேறு இடத்துல உனக்கு வேறு பூமியை தருகிறேன் என்றான் அதற்கு நான் அதற்கு நாபத் சொன்னது என்னுடைய பிளாக்களையும் சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன் தரமாட்டேன் என்றதும் அவனுக்கு வயராக்கியம் உண்டாகி அவன் போய் தருளிய மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டாட்டில மனைவி இயசவேள் பயங்கரமான ஆள் அவள் அவள் ஏன் என்று கேட்டாள் ஏன் சாப்பிடவில்லை ஏற்படுத்திருக்கிறாய் எப்படி இதுதானா என்று ஆபத்தை கொள்ளுகிறதற்கான ஏற்பாடு பண்ணி இந்த கொல்லையை பெற்றுக் என்று யாரும் ராஜா செய்யும் போது யாரும் என்ன செய்ய முடியும் அதை பார்த்தார் எப்படி நாபத்தி ஏழை மனிதனுடைய அந்த தோட்டத்தை அவன் அபகரித்துக் கொண்டான் அவனை கொண்டு போட்டு விட்டார்கள் நீ இங்கே போய் அதற்கான எச்சரிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அங்கே எலியா சென்றார் அவர் இஸ்ரேலின் திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனால் தர்த்துடைய வார்த்தை திஸ்பீனாகிய எலியாவுக்கு உண்டாயிட்டு அவர் நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஆஹாப்பை சந்திக்கும்படி போ இதோ அவன் நாபோத்தின் திராட்சத்தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது ஆகா எளியாவை நோக்கி என் பகைங்கனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதற்கு கண்டுபிடித்தேன் கர்த்தனின் பார்வைக்கு பொல்லாப்பாந்து செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் நான் உண்மையில் பொல்லா போரா பண்ணி உன் சந்ததியை அளித்து போட்டு சுவரில் நாயாக விடுபட்ட கோபம் குடும்பத்தை குடும்பத்துக்கும் சமமாக்குவார் என்றார் கடவுள் ஒருவர் இருக்கிறார் கடவுள் அதை கண்டுகொண்டார் எனக்கு சொன்னார் என்று சொன்னதை நாம் இங்கே காணுகின்றோம் அருமையான கச்சிடப்பிள்ளைகளே என்று என்னெல்லாம் உத்தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது தேவன் பார்க்கவில்லையா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் முடிவு வராதா முடிவு வரும் அலையலு சீக்கிரமாய் வரும் சீக்கிரமாய் வரும் அலையலு தேவராய கருத்தர் மகத்துவமான காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மேச்சலி நாடுகளாக இருக்கின்றோம் ஆஹ் தேவராய கருத்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் தேசத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களே நீர் என்னை காண்கின்ற தேவர் இந்த ஞாபகத்துடைய தோட்டத்தை அவன் எடுத்துக்கொண்டான் அந்த பூமியில் வந்து எலியா நிற்கின்றார் நிற்கும் ராஜாப்பு என்று சொல்லப்படுகிற அரசன் கேட்கிறான் பகஞ்சனே என்னை கண்டுகொண்டாயா என்று சொல்லி அருமையான கத்துக்க பிள்ளைகளை ஆண்டவராய் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அதை நம்முடைய பக்தர்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அதை சீக்கிரமாக நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அதற்கு நான் முடிவு உண்டாக்குவேன் என்று கர்த்த நமக்கு கொண்டிருக்கின்றார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலையில் எத்தனை ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எத்தனை தேவாலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை முகாபிரிய காரியங்கள் தேசத்தில் நடந்திருக்கிறது சும் அவைகளை மனிதர்களாக நாம் ஒன்று செய்கிறதில்லை நமக்கு ஒன்று செய்யலாது என்று காண்கின்றோ அருமையான வாழ்க்கையில் நம்முடைய நினைவுகளையும் உள்ள இந்தியங்களையும் அவர் பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார் இந்த அறிவுடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் பலசரை கடை வியாபாரம் பண்ணுகிறவர் அவர் தன்னுடைய கடையை நேரத்தோடு அடைத்து விட்டு ஒரு தீமை செய்யறதற்காக ரெடியாக அவர் இருக்கிறார் வருகின்ற மாலையில் ஜவமணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார் இன்னும் அவன் பாவம் செய்வதற்கு புறப்படுகிறார் உடனே போய் அவனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் கர்த்தரோட அன்புள்ள இருப்பாரு நாங்க போறோம் அவர் பலகையெல்லாம் போட்டுவிட்டு பட்டிட்டுக்கு போட்டுக்கு அந்த பூட்டை கையில எடுத்து பூட்டதுக்கு நிற்கிறார் எங்களை கண்ட உடனே அவருடைய கறி கலங்கி போச்சது என்னவோ அந்த போலீஸ்காரங்களை பார்த்த மாதிரி அவருக்கு அவ்வளவு ஒரு நடுக்கமா நிற்கிறார் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அதான் வந்திருக்கீங்கல்ல அப்படி என்ன ஒரு எச்சரித்து பாவம் செய்யாதபடி அவரை தடுத்தோம் இந்த ஒரு அவர் இருக்கிறார் அந்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீரனை காண்கின்ற தேவன் தேவன் எல்லாவற்றையும் காண்கின்றவராக இருக்கிறார் அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை பழஞ்சனே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்கிறார் அவன் கண்டுபிடித்தேன் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே உலகத்தில் எவ்வளவு அரியாயங்கள் அக்கிரமங்கள் எவ்வளவு தீமைகள் நடந்தாலும் சரி கர்த்தரவைகளை சரி கட்ட வல்லவராக இருக்கிறார் அவர் மறைந்திருக்க மாட்டார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் தேவனுக்கு மயமே ரெண்டு சாமுகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்து பத்து டு பதினோரு பதிமூன்று வரைக்குள்ள வசனங்கள வாசிக்கும் அவருக்கு பாவமாக தோன்றவில்லை தேவன் அதை கண்டார் கலை இல்லையா பார்த்தார் தேவனதை பார்த்து நாஸ்தான் திர்கதரிசி அங்கே அனுப்புகிறார் அனுப்பி அவனை நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எலும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரிகளுடைய முன்பாகவும் சொல்ல என்றான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையானவர்களே நீ ஒளிப்படத்திலே செய்தாய் அதை யார் பார்க்கிறது என்று நீ எண்ணினாய் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த மகாபரிய குற்றம் நியாய பிரமாணத்தின்படி அவர் கொல்லப்பட வேண்டும் அப்படிப்பட்ட மகாபரிய தவறை அவர் செய்தார் என்ற போதிலும் அண்டவர் ஆகி தேவன் தீர்க்கு தரிசியாக நாத்தானை அங்கே அனுப்பினார் அனுப்பி அதற்கு ஒரு விடுதலை சொல்கின்றது போல சொல்லி அப்படி சொல்லாவிட்டால் அவருடைய அவருடைய இடுப்புல எப்பொழுதுமே வாழ் தொங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி எடுத்து வீசி அரசர் அது அவருக்கு உண்டு நாள் ஒரு கதையாக சொன்னார் கதையாக சொல்லி அவருடைய குற்றத்தை அவருக்கு விளக்கி காட்டினார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துணை பிள்ளைகளை அதாவது பேவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் கத்துடைய கடன்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் சமமாக அவர் தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த பேச்சை விடு என்று சொல்லிவிட்டு அதற்குரிய கத்துடைய பிள்ளைகளை நீர் என்னை தேவன் தேவன் நம்மை காண்கின்றார் விடவில்லை பார்த்து மகஜனே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று சொல்லுகிறார் தேவன் அதை கண்டார் அபகரித்ததை கண்டு அதற்குரிய பனிஷ்மெண்டை அவர் கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம் இங்கே தாவித ராஜா ஒரு பெரிய தீர்க்கனாக இருந்த ஒரு பெரிய சங்கத்துவனா இருந்த ஒரு பெரிய ராஜாவாய் இருந்த ஆண்டவர் விடவில்லை அவற்றும்படியாக தீர்க்கனை அனுப்பினார் என்று நாம் காணுகிறோம் அங்கே வந்து அவனுடைய குற்றத்தை சரியாக உணர்த்தினார் அதாவது நினைக்கிறார்கள் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு பாவ அறிக்கை செய்தவுடனே அது மன்னிக்கப்பட்டுரும் தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அறிக்கை செய்தா போதும் மன்னிக்கப்பட்டோம் அப்போ செய்யலாம் நினைக்கிறார்கள் மயமையும் உண்டாவதாக செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு பேக்கில் தண்டனை உண்டு இதே சாவிதராஜாவுக்கு கூறுகிறார் நீ ஒளிப்படத்தில செய்தாய் நான் சூரிய உளிச்சத்துக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்வேன் என்று சொன்னார் அலையா எல்லாருடைய கடன்களுக்கும் தெரிய முடியாக செய்வே என்று சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார் தேவனில் அவற்றின் காண்கின்றவராக இருக்கிறார் எந்த காரியமும் அவருக்கு மறைவாக இல்லவே இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான கற்றி பிள்ளைகளை நாம் தேவனுக்கு பயந்து ரொம்ப என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற போன வாரம் சனிக்கிழமை கண்ட தரிசனம் அந்த மகாபரிய தரிசனத்தில நான் கண்ட காரியம் அதுதான் அதுல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் செய்யும் போது எவ்வளவு பெரிய சாத்தானுடைய கோட்டைக்குள்ளயோ புகுந்து விடலாம் என்கிற அந்த தைரியம் எனக்கு அந்த நேரத்தில் உண்டாயிருந்தது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் அருமையான பிள்ளைகள் எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன என்றால் என்னை தேவன் பார்க்கின்றார் என்னை தேவன் பார்க்கிறார் வீட்டில் யார்கள் இல்லையா அல்ல வெளியே ஜோலியா போகிறேனா எதோ ஒரு காரியமாயிருந்தாலும் சரி என்னை ஒருவர் பார்க்கிறார் அவர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்கிறத நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவது அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு அவருக்கு நான் சோத்திர செலுத்துகிறேன் அப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி பாவம் செய்ய மாட்டார்கள் அடிக்கடி பாவரிக்கை அவர்களுக்கு வராது அதாவது சொல்லுாளு <laughs> தேவனுக்கு மையம்மோ மூன்றாம் எட்டு வாசிக்கும் போது உரவாடி கொண்டிருந்த மனிதனாகிய ஆதாமை பார்த்து ஆண்டு சொல்லுகிற வார்த்தை நாம் இங்கே பார்க்கலாம் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயக சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்போது ஆதாமியும் தேவநாய கடை சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவநாயக்க ஆதா கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவர் நான் தேவர சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மயிமை எங்கே இருக்கிறாய் ஆதாம் எங்கே இருக்கிறார் அவருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் கேட்கிறார் தெரிதான் என்னோட வரவாடிக்கு பயந்து தோட்டத்துக்குள்ள ஒழித்து கிடக்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான கற்றோ பிள்ளைகளை தேவரிட பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட தேவரிட பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மீறல்கள் ஏற்படும் போது இந்த சூழ் ஏற்படும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் இந்த சூழ்நிலை ஏற்படும் அதாவது தேவரோடு உரவாடி கொண்டிருந்த தேவ மனிதர்கள் இப்பொழுது ஒளிந்திருக்கின்றார்கள் தேவனுடைய கட்டளை மீறினபடியால் அப்படி ஆயிற்று என்று நாம் காணுகின்றோம் அதற்கு முன்னால தேவன்மை பார்க்கின்றார் தேவன் கூட உறவாடுகின்றார் தேவன் நம்மோடு கூட அதாவது ஐக்கியமாயிருக்கிறார் என்கிற இந்த நிலையை மறந்துவிட்டு தேவன் சொன்ன வார்த்தையை மீறிவிட்டார்கள் மீறிவிட்டபடியினால அவர்கள் தேவ மகிமையை இழந்து போய்விட்டார்கள் தேவமையமை இழந்து போன நாள் இப்பொழுது எங்கே ஒழித்து கிடக்கிறார் கர்த்தர் வரக்கூடிய நேரம் ஐயோ நாம் நிர்வாணியா இருக்கிறோமே என்று ஒளிந்து பயந்து கிடக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் வருகின்றார் வந்து எங்கே இருக்கிறாய் என்று கேட்கின்றார் அருமையானவர்களே ஆண்டனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நாம் காணுகிறாய் நீ நான் எப்பொழுது வருவேன் என்று அவரோடு இருந்து என்னை எதிர்கொண்டு அழைப்பதற்கு என்னோடு கூட உருவாடுவதற்கு வரக்கூடிய நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்று கேட்கின்ற ஒளிந்து கிடக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆஹ் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயோ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மிகவும் கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கால அளவுக்கு வந்திருக்கிறோம் இதற்கு நம்ம இருக்க வேண்டிய அறிவு என்ன தேவன் என்னை பார்க்கிறார் என்னுடைய குடும்பத்தை பார்க்கிறார் என்னை பார்க்கிறார் என்கிற மெய் உணர்வு மக்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்ற முடியினால நான் சொத்துகிறேன் தேவ பயம் இல்லாதனால்தான் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அப்புறம் அறிக்கை செய்து கொள்ளலாம் ஒரு அருமையான சக்தி இருக்கிறது அல்லவா செய்யலாம் என்று எண்ணுகின்றார் அதனால் அவர்களுக்கு அதாவது மேன்மை ஒன்றும் இல்லை என்று நான் சொல்லுகின்ற அடிக்கடி பாவம் செய்து அடிக்கடி தவறு செய்து மீறுதல் செய்து பாவரிக்க செய்கிறார்கள் அவருடைய ஆஸ்துமம் அதாவது வளர்ச்சி குண்டி தேவம் மகிமே அழந்து பின்தங்கி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதுதான் மனவாளன் வருகின்ற நேரத்தில் அதாவது தீவட்டில எண்ணெய் இல்லாமல் அணையக்கூடிய இருக்கக்கூடிய நிறைவே அடைவார்கள் என்பதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆமியர் தாக இருப்ப தெரியாது ஒரு சிறிய தவறு செய்யும்போதுதான் நாம் எந்த நிலையில இப்பொழுது இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்வதற்கு முடியும் என்பதை நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன் அதாவது தவறு செய்யும் போதுதான் நாம் இறந்த நிலைமை தெரியும் நிழலின் எங்கே போனாலும் தெரியும் வெயிலுக்கு தெரியும் இல்லையா நிழலில் இருக்கிறவரைக்கு தெரியாது அதே மாதிரி நான் எப்பொழுது நிழலுக்குள்ளே இருக்கிறோம் கிறிஸ்துக்கு நாம் இருக்கின்றோம் நம்முடைய ஆத்மாவை நாம் மிகவும் கவனமாக பாதுகாத்து வேண்டும் இதற்கு நம்மில் இருக்க வேண்டிய மையான அறிவு என்ன என்றால் என்னை ஒருவர் காண்கின்றார் என்னை காண்கின்றவரை நானும் காண்கின்றேன் என் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்று அணுவராய் விரும்புகின்றார் அருமையான கத்துணை பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ என்கிறது ஒன்று இருக்க வேண்டும் ஆதி மனிதனாகி ஆதாமுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்களிலே ஒருவன் தேவனுக்கு உகந்த ஆராதனை செய்தான் ஒருவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்தான் ஒருவனுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டது ஒருவனுடைய பல செலுத்தி தேவனை மகிழமைப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த காயனுக்கு என்ன என்ன வந்தது நான் விவசாயி ஆனப்படினாலே நான் காய்கறி செலுத்திதான் படி தேவனுக்கு பல செலுத்துவேன் என்ற இந்த தோற்றத்தில் அவர் செய்தான் தேவன் ஆவியலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறது கண்டு பொறாமை கொண்டு அங்கே வெறிச் செயலாக தன்னுடைய சோதனை கொலை செய்து விட்டான் என்று நாம் காணுகின்றோம் யாருமே பார்க்கவில்லை வயலுள்ளே கொன்று போய்த்து விட்டு போயிட்டால் யாரோ எங்கேயோ நாளையே போயிட்டான் என்று எண்ணுவார்கள் என்று எண்ணிவிட்டான் தேவனுக்கு மயிமையை என்று எண்ணுவார்கள் என்று எண்ணிவிட்டு போய்விட்டான் ஒருவர் பார்க்கிறார் என்றே இப்படி நண்பராகி தேவன் காயினை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு காயினே ரத்தம் எங்கே என்று கேட்கின்றார் இப்பதான் நீரனை காண்கிற தேவன் என்று இவர் உணர்கிறார் இதுவரைக்கு யாரும் காணவில்லை யாரும் பார்க்கவில்லை யாருக்கும் தெரியாது என்று இருந்தார் இப்படி ஒருவர் பார்த்திருக்கிறாரே என்ற உணர்வோடு நான்காம் அதிகாரம் ஒன்பது கத்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் திறந்து இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டு நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பாய் என்றார் மயிமை உண்டாவதாக அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து பேசுகின்றதே காயின் ஆவியலை கொலை செய்ததை கர்த்தர் கண்டார் தேவன் கண்டு அவனிடத்தில் கேட்கின்றார் எங்கே இந்த நாட்களில் உலகத்தில் வரி உலகத்திலே நடக்கிறது யாருமே பார்க்கவில்லையா தேவனுடைய பிள்ளைகளை நினைக்கலாம் கர்த்தர் ஒன்று பாராமுகமா இருக்கிறார் இவ்வளவு ஜோமணி ஆகிவிட்டது இவ்வளவு நாம் தேவனிடத்தில் வேண்டதில் செய்து விட்டோம் ஒன்றையும் காணவில்லையே என்று எண்ணுகிறீர்களா தேவனாக்கற்ற ஒரு அணுகம் இல்லாமல் அணுஅணுவாக தேவன் சந்திப்பார் நிச்சயமாக வேதத்தின் ஒழுங்கின் ஹெலிலியா யாருடைய ரத்தத்தை யார் சிந்தினார்களோ அவருடைய ரத்தம் மனிதனால் சிந்தப்படும் இது இது தேவனுடைய நியாயம் தேவனுடைய நீதி அன்படினால் இப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அருமையான கற்றப்பிள்ளைகளை எல்லாவற்றெல்லாம் தைரியமாக இருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து வேண்டும் நம்முடைய உள்ளத்திலேயும் இப்பொழுதும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற மெய்யுடரோடு நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்ட விரும்புகின்றார் ஹலே லுயா நாம் ஒன்று வெளிப்படையாக செய்யாவிட்டாலும் நம்முடைய மனதிலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய கற்பனையிலே நம்முடைய யோசனைகளிலே நாம் பல விதமாக எண்ணங்களிலே நாம் செய்கிற காரியத்தையும் கத்தர் பார்க்கிறார் ஹலே இலையா ஆண்டவர் பார்க்கிறார் நீங்க பாருங்க உங்களுடைய ஆவிக்கீரத்தில் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் பகலிலே எதை சிந்திக்கின்றீர்களோ அது இரவுகளை கண்டிப்பாக சுப்பனத்தில் வரும் நீங்கள் நல்லவைகளை சந்தித்தால் நல்லவைகள் வரும் கெட்டவைகளை சந்தித்தால் அது ராத்திரி கட்டவை வந்து உங்களுடைய ஆன்மீகத்தை நஷ்டப்படுத்தி போடுவோம் இப்படியெல்லாம் இருக்கும் இதை நீங்கள் சோதித்து பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் இது சிலர் கெட்ட சொப்பனா கெட்ட சொப்பணம் கெட்ட சொப்பனா என்று சொல்லுகிறார்கள் அல்லோ அது பகலில் செய்கிற காரியம் இந்த மனதில் இந்த மனதில் வந்து இது ஒரு ரீல் மாதிரி இருக்குது நாம் ஏதாவது பார்க்கிறதெல்லாம் அதில் அது அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அதில் பதிவாகி விடுகிறது ராத்திரியில் இத்தனை செய்யும்போது ரிவர்ஸ் ஆகும் அதுபோல சொப்பனமாக நமக்கு வரும் ஆனால் அப்படின்னால நாம் நல்லவைகளை சிந்தித்தால் நல்ல சொப்பனங்கள் நல்ல தரிசனங்கள் நல்ல யோசனைகள் நமக்கு வரும் நாம் கெட்டவைகளை சிந்தித்து வீணானவைகளை சிந்தித்து வீணானவைகளை யோசித்து இப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே அதுதான் வரும் ஆனால் அப்படின்னால கருத்தராகி தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது ஏர் என்னை காண்கின்ற ஒவ்வொருவரையும் கத்து காண்கின்றார் தேவன் பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன் ரெண்டு விவசாயிகள் கோடை காலத்துல தண்ணீர் பாய்ச்ச போயிருக்கிறாங்க ரொம்ப வறுமை ரொம்ப தண்ணீர் கஷ்டமான காலம் எல்லாம் நல்ல விவசாயிகள் எல்லாம் ஒன்று ரெண்டு தண்ணீர்ல பூர்ணமாக அறுவடை நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் தண்ணீர் இல்லாவிட்டால் சாவி ஆகிவிடும் அதற்காக ரொம்ப ஆசைப்பட்டு தண்ணீர் பாய்ச்சார்கள் அதில் நிலவு பூர்ணமா இருந்திருக்கு அப்போ சொல்லியதுல அடுவரே நம்ம நிலவை பார்த்து நிலவுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியும் பார்த்தால் கூர்மையா பார்த்தா அந்த ஆளை பார்த்து கடவுளே நீரே பார்த்தான் ஒரு ஊரும் பார்க்கல ஒரு கிடையாது இந்த காட்டுக்குள்ள என்ன கொண்டுட்டான் அவன் உயிர் போயிட்டு இல்ல இல்லையா ஒவ்வொரு பர்ணமே இவர் பார்ப்பார் ஒரு ஒன்றையும் காணவில்லை என்னோ பெரிய கடவுளை சாட்சியா வச்சுட்டு போனாரு நீர் தான் பார்க்கிறேன் நீர் பார்த்துக்கிட்டுன்னு சொன்னாருன்னு சொல்லி பல வருஷங்களாக ஆச்சு விட்டுது இந்த சாட்சித்துக்கு இந்த கொலைக்கு சாட்சியும் இல்லாமல் போயிடுச்சு அப்போ ஒரு நாள் இந்த சம்மர் நேரத்தில் எல்லாரும் தெருகள் வந்து படுத்துருவாங்க அவங்கவுங்க வீடு முன்னாலே ஏதாவது கதை அப்படி இருக்கும்போது இவன் தன்னாலும் வேலை பார்த்துக்க அன்னைக்கு மேலே போகணுமே பார்த்து சிரிச்சிருக்கேன் சிரிச்சுட்டே இடத்து வைக்கிறான் சிரிச்சுட்டே இறந்த உடனே அவர் மனைவிக்கு என்னடா தன்னால் இறந்து சிரிக்கிறான்ட்டு பார்த்து கேட்டால் சொல்ல மாட்டேன் அடுத்தடுத்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஆட்களை படுத்துருக்காங்க பா சொல்ல மாட்டேன் அப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டவுன்னே உங்ககிட்ட மாத்திரம் சொல்கிறேன் அவன் பேரின் சொல்லி இன்னார் கொலை சொத்தா இல்லவா ஆனால் நான் தான் கொலை செய்வது அவன் கடவுளை சொல்லிட்டு போனான் இப்படி போறேன்னு ராத்திரிலாம் சொன்னான் அதனால இந்த கடவுள் இதுவரைக்கும் ஒன்றையும் காணலையே என்று நான் சிரிக்கிறேன் கேட்டுக்கிட்டா மனைவிதானு யார்டையும் சொல்லிடுறாது யார்டையும் சொல்லிடாது போதுமே அப்பா மறுநாள் தண்ணிக்கு போனாங்க அந்த பக்கத்தோட்டுக்கு பார்த்து கொண்டு வந்தாங்கல்ல அவங்க மனைவி கடவுள் ராத்திரி தன்னால சிரிச்சுட்டு நடந்தானே நீ இதை கேட்டியே என்ன சொன்ன ஒன்று இல்ல ஒன்று இல்லை சொல்ல மாட்டியா நீ என்கிட்ட கூட என்கிட்ட மட்டும் சொல்லு நான் காட்டி சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்தாச்சு வழங்க போடு ஹலையா அருமையான கற்றுடைய பிள்ளைடு நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் காண்கின்றவர் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவர் நீதி வழங்காமல் விட மாட்டார் இரத்தப்படிக்கு அவர் பதில் வாங்காமல் விட மாட்டார் விட மாட்டார் ஆனப்படினால் அந்த ஆகார் தன்னுடைய நாச்சியாராக சாராளை விட்டு விட்டு குழந்தை இல்லை இவளுக்கு குழந்தை வருவாயிற்று ஆனப்படினால் இவள் அவளை மதிக்கவும் இல்லை அவளை துர்ச்சமாக எண்ணிவிட்டு அவள் விட்டு கிளம்பி விட்டார்கள் அருமையான கட்டிடப்பிள்ளைகளை ஒருவர் பார்த்தார் ஆகாறே உனக்கு இங்கே என்ன வேலை அவ்வளவுதான் என்னை ஒருவர் பார்க்கிறார் என்று அவள் அறிந்து கொண்டாள் அருமையான தேவனுடைய ஜனங்களே நம்மை கர்த்தர் பார்க்கின்றார் நம்முடைய குடும்பங்களில் எப்படி நடந்து நம்முடைய வீட்டில் எப்படி நடந்து எப்படி நடந்து நம்முடைய பழகிற நட்புகள் எப்படி இருக்கிறது என்கிறதை ஒருவர் பார்க்கிறார் இதை நாம் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் நம்மை ஒருவர் பார்க்கிறார் என்றால் தான் நாம் தவறு உலகத்தில் வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவனுடைய கண்கள் ரெண்டையும் பார்க்கிறது துன்மார்க்கையும் பார்க்கிறது சண்மார்க்கனையும் நீதிமானையும் ரெண்டு பேரும் நீதிமான அவனை தள்ளாட விட்டாமல் அவனை பஞ்சத்தின் உயிரோடு காப்பாற்ற அவனுடைய சந்ததிகளை காப்பாற்ற அவனை தீமின் என்று விலைக்கு காப்பாற்ற கருத்துடைய கண்கள் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பதாசிக்கலாம் ஆவதாக ஆத்துமாக்களை தமக்கு பயந்து கருமைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை விலைக்கு விடுவிக்கவும் மரணத்துக்கு விடுவித்து காக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கமாயிருக்கிறது தீமை செயர்களுக்கு விரோதமாயிருக்கிறது கட்டுரை வார்த்தை சொல்லுகின்றது கட்டுடைய கண்கள் ரெண்டு வண்ணமாய் பார்க்கிறது தீமை செய பார்க்கிறது நீதிமன்ற்களையும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களையும் பார்க்கின்றது அறுபடனால தீமை செய்களுக்கு அதற்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க கற்றுடைய கண்கள் எங்க சுற்றி கொண்டே இருக்கிறது சாத்தாந்த ஆண்டு கேட்டார் தாசனாகி யோவியின் மேல் கவனம் கவனம் வைத்தாயோ நீ எங்கிருந்து வருகிறாய் பூமி எங்கு உலாயி என்னுடைய தாசனாகி ஓவியின் மேல் கவனம் வைத்தாது கர்த்த நீதிமான் நோக்கமா இருக்கின்றார் ஒரு நாள் மத்தியானம் பஸ் யோடு ரொம்ப களைப்போடு வள்ளியூர் தேவாலயத்துல நான் படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கல அப்படியே படுத்திருக்கிறேன் ரொம்ப களைப்பு பாசிட்டிவிட்டி போயிருக்காங்க அப்போ எனக்கு மேலோடி சாத்தான் போறான் எனக்கு நல்லா பார்க்க அருமையே தெரியுது சாத்தான் அப்படின்னு முதலாவது எனக்கு ஒரு சத்தம் கேட்டது ஒரு ஒரு அம்மாவுக்கு என்ன இருக்கு சாரால் நிறுவ கொடுக்கப்பட்ட கருவை நான் கொடுத்த பாடல் வரோம் அப்படி என்று இவன் பேசிக்கொண்டே இருந்தார் அப்படி சில காரியங்கள் என்னை கேட்டுக்கொண்டு படத்தை அடங்கிறேன் அப்படி இருக்கும்போது இவன் மேலோடி போறான் போகும்போது அங்கே கொஞ்சம் தூரம் என்னை கடந்து போயிட்ட அப்படி அங்கிருந்து திரும்பி பார்த்து நீ ஒரு கண் வண்ணோடு என்னை தமக்கு பயப்படுகிறம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாக அவருடைய கண்கள் அவர்களுமேல் அருமையான தேவன பிள்ளைகளை ஆண்டவர் எப்பொழுதும் தைரியமாய் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சீடர்களை படகளை அனுப்பிவிட்டு அவர் கரையிலே உட்கார்ந்திருந்தார் உட்கார்ந்து இருக்கும் போது படகு சென்றது சீடர்கள் பெரிய கடல்ல பெரிய கொந்தளிப்பும் பெரிய காற்று உண்டாகி பெரிய தத்தளிப்பு என்ன செய்ய தெரியாமல் தவிக்கிறார்கள் ஏதை கண்டார் ஏ சுதை கண்டார் அவர் அங்கே அந்த நடராத்திரியிலே அந்த கடல்ல நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் ஆவேசம் என்று இல்லை நான் தான் வருகிறேன் உங்களுக்கு படு நீங்கள் உங்களை காப்பாற்ற வந்தேன் நடுக்கடல நடக்கிற சம்பவம் அவருக்கு தெரியும் கலையோட நடக்கிற சம்பவம் அவருக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியும் அதபடி நல்ல தேர்தல் பிள்ளைகளாகி நாம் பயப்பட வேண்டாம் தைரியமா நான் இருப்போம் நமக்கு உருதமான சக்திகள் இருக்கிறதா கிருஷ்ணனுடைய கண்கள் அவர்களுக்கு உரதமாக இருக்கின்றது தேவராகிய கருத்தார் நமக்கு நெருக்கங்கள் சூழ்நிலையா நம்மை காண்கின்றார் நமக்கு உதவி செய்ய அப்படி மேல் நோக்கமாயிருக்கின்றது என்று திருவசனம் சொல்லுகிறபடியே ஆண்டு நான் சொல்த்திருக்கிறேன் அலையிலுயா அலையிலுயா மார்க்கு சுச ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள வசனங்களை ஒரு ஒரு வாசிக்கலாம் சாயங்கால போது படகு நடுக்கடலில் இருந்தது அவரோ கரையிலே தனிமையா இருந்தார் அவரோ கரையில் இருந்தார் அப்போது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறது வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரி நாலாம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்து அவடத்தில் வந்து அவளை கடந்து போகிறது போல் காணப்பட்டார் அவர் கடலில் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலகம் அடைந்தார்கள் உடனே அவர் அவளோடு பேசி நான் தான் பயப்படாத என்று சொல்லி அவர்கள் ஏறினார் அவிழ்ந்து போகக்கூடிய சூழலில் இருக்கின்ற நேரத்தில் நம்முடன் அவர் இருக்கிறார் ஒரு ஏழை குடும்பம் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள் அங்குள்ள அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து பல போக்கிரிகள் அவர்களை தடுத்தார்கள் நீங்கள் இங்கே வரி கொடுக்க வேண்டும் இங்கே என்று தடுத்தார்கள் அவர்கள் எப்படியோ வண்டி கோயிலுக்கு வந்து விட்டார்கள் பாஸ் இடத்துல சொன்னார்கள் பாஸ் அதுக்காக போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கணும்னு போனார் போகும்போது அங்கே போன உடனே கேட்டார்கள் இங்கே உங்களுடைய ஆள் வந்துவிட்டு போனார்களே ஒரு ஒயிட்டன் ஒயிட்டு போட்டு கொண்டு ஒரு லாயர் இப்படி வந்து அவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்ய வேண்டும் இப்படி என்று சொல்லிவிட்டு போயிட்டாரே அப்படின் அப்போ இல்லை நாங்கள் இப்போதான் வருகிறோம் எங்களுக்கு ஜெபம் முடிந்து இப்போ தான் நாங்கள் ஆராதம் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னபோது உள்ளிருக்கிற அந்த அம்மா சொன்னார்கள் ஒருவர் வந்து சொல்லிவிட்டு போயிட்டு அவர்கள் லாயர் வந்தார் ஆனால் அப்படியால் அந்த குற்றவாளிகளை பிடிங்கி பிடித்து கொண்டு வாருங்கள் சொல்லுவார்கள் ஏழு எட்டு பேர் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து என்மேல் இந்த நபர்களுக்கு எந்த தீமைகளையும் நீங்கள் செய்யக்கூடாது இப்படி வந்து ஒருவர் சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர்களை அவர்கள் வந்து இந்த ஏழை குடும்பத்தை ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்மேல் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று இவரிடத்தில் அவர்கள் யாரை யார் நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா நாங்கள் அனுப்பிவிடல எங்களுக்கு தெரியாது யார் தெரியாது அப்போதான் அப்போ அது ஏழு எட்டு பேருகிட்டு எழுதி வாங்கிட்டு எனவே இவர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டார் உங்களுடைய பாச சில கோயில் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டவராகிய தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் நமக்காக வழக்காடுகின்றவரும் நம்முடைய காரியங்கள் அத்தனையும் தெரிந்து வருமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் இப்போ அந்த குடும்பம் சந்தோஷமாக அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையாக கட்டிட பிள்ளைகளே யாரும் எனக்கு இல்லையே என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே அதாவது இன்னும் தொந்தரவு பண்ணுகின்றார்களே இப்படி இடுக்கன் செய்கிறார்களே என்று நாம் கவலைப்பட வேண்டாம் தேவன் நம்மை காண்கின்ற தேவன் அவர் நம்மை காண்கின்ற தேவன் நமக்கு அவர் உதவி செய்கிறவர் கடவுளில் நடுக்கடலில் நாலாஞ்சாமத்திலே கடந்து வந்து அவர்களை விடுதலை ஆக்கினார் விடுதலை ஆக்கி பயப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி திடப்படுத்தினார் இவ்வளோ நம்ம தேவன் நம்மை காண்கின்ற தேவன் எல்லா சூழலையும் நம்மை அவர் காக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு விற்கு நன்றி செலுத்துகிறேன் கருத்துடைய கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்களை கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது மயமையண்டதாக நீதிமன்ற்கள் ஆகிய நமக்கு கற்றுடைய கண்களும் திறந்திருக்கிறது செவிகளும் ரெண்டும்ளும்பிகளும் அவர்களுக்கு நீதி செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக கர்த்தர் சுத்தம் கொண்டிருக்கிறார் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அலையிலேயா அலையிலேயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகளே நான் பயப்பட வேண்டாம் கத்துடைய நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது காண்கின்ற சொல்லலாம் நீர் என்னை காண்கின்ற தேவன் எல்லோரும் கத்தர் காண்கின்ற தேவன் நம்முடைய நல்லா பிரச்சனைகளையும் அவர் காண்கின்றவராக இருக்கிறார் மனிதர்களுக்கு கொண்டே சொன்னால் தான் தெரியும் சொன்னாலும் அவர்கள் செய்த முடிஞ்சதும் செய்வார்கள் முடியாது எங்களுக்கு முடியாது என்று சொல்லுவார்கள் ஆனால் அது ஆண்டவர் ஆய் தேவனுக்கு எல்லாம் முடியும் எல்லாம் அவருக்குரிய எல்லாவும் செய்ய கூடும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமா இருக்கிறதோட செவிகள் கூப்பிடுதலுக்கு செவிகள் திறந்தே இருக்கின்றது நான் சோதனைகிறேன் நீதிமன்ற்களாயிருக்கிறவர்களுக்காக உதவி செய்ய முடிய ஆண்டைய கண்கள் தரந்து இருக்கிறது என்ன சொல்ல போகிறார்கள் என்று கேட்கும்படியாக அவருடைய செவிகள் பிறந்தே இருக்கிறது அலை இலையா அருமையான கற்றுப்பிள்ளைகளே இவைகளை நாங்கள் நிறைய அனுபவித்து ஊழிய காலங்களிலே நிறைய அனுபவித்து இருக்கின்றோம் அனுபவித்திருக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அலை எழுத்து மயிமை உண்டாவதாக நாங்கள் இங்கே இருந்தவனால் மத்தியானம் ஜவு பண்ணினோம் டேராடில் அங்கே நம்முடைய சோர்வரின் மில் இருந்தார் அங்கே ஒரு சின்ன தேவாலயம் ஒரு சேப்பல் இருந்தது அங்கே ஒரு போதகர் வந்து போதிப்பார் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நமக்கு அந்த நம்முடைய சகோதரன் இங்கே இருக்கார் பால்மணி என்று அவர் இவ்வளவு வசனங்கள்லாம் பேசுகிறீர்களே நீங்களே எங்களுக்கு போதிய போதனை கொடுங்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார் அப்போ அவர் சொல்லியிருக்கார் இல்லை எங்களுடைய போதகர்கள் உண்டு அவர்களுக்கு சொல்வோம் கொஞ்சம் கூடுமானால் அவர்கள் அங்கே இருந்து இங்கே வரவும் கூடும் கருத்தர் அனுப்பினால் வருவார்கள் என்று சொன்னதும் எங்களுக்கு ஒரு கடிதம் எங்களுக்கு கருத்து என்ன சொன்னார் என்றால் டேராடு ஒன்றுக்கு லெட்டர் எழுத வேண்டும் அங்கேயே உங்களை அனுப்புவேன் அங்கே இப்படி கொஞ்சம் பேர் கூடி ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போதனை கொடுக்க ஆள் இல்லை என்றெல்லாம் கருத்து எங்களுக்கும் பேசினார் அதே நேரத்தில் பாஸங்கிறது ஒரு ஒரு இங்கிலாந்து லெட்டர் எழுதி அவருக்கு போட்டாங்க அங்கே போட்டார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அங்கே இருந்த ஒரு லெட்டர் எழுதி வழிச்சலவுக்கு பணமும் அனுப்பி அகிர்ந்துவிட்டார்கள் இப்படி எங்கள் கேள்விப்பட்டோம் கருத்தர்கள் அனுப்பினால் இங்கே வாருங்கள் எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு போதனை கொடுங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு பிரயாண செலவும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று இங்கே எந்த நிமிடத்தில் அமை எழுதினோமோ லெட்டர் அதே நேரத்தில் அங்கே எழுதியிருக்கின்றார்கள் அப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ நாம் இங்கிருந்து பஸ் பாசு லெட்டர் எழுதினார்கள் நாங்கள் பணம் இல்லாத என்பதுக்காக நாங்கள் வருகிறதில்லை வராமல் இருக்கிறதில்லை பணம் வேண்டுமென்றால் கர்த்தனைங்களுக்கு கொடுப்பார் அதன் அப்படினால பணம் அனுப்பினதுக்காக நாங்கள் வர முடியாது கர்த்தனைகளை என்று சொல்கிறாரோ என்று நாங்கள் அனுப்பு வருகிறோம் என்று நாங்கள் கர்த்தர் குறித்த நாளுக்கு அங்கே சென்றோம் இல்லை எழுவையா அவர்கள் கர்த்தர் அனுப்பிய மனிதர்கள் என்று சொல்லி அன்று பேருவை காலில் எழுந்து கும்பிட்டது போல குருநெலி வீட்டில் அப்படி செய்வது போல அப்படிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அவர்கள் மத்தியில் நாங்கள் சென்றபோது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது பெரிய மில்ட்ரி வேனில் மில்டரி ஆயுதங்கள் தாங்கி அந்த மரியாதையோடு வந்து எங்களை அனைத்து செல்ல வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் இவர்கள் சொல்லியிருக்கிறார்களுக்கு கடவுள் அனுப்பிய மனிதர்கள் நாம் லெற்றெழுதிய அதே நாளிலே அவர்களும் லெற்றெழுதியிருக்கிறார்கள் இப்படி கற்சை நம்ம இங்கே என்ன பேசி கொண்டோமோ அதே அங்கேயே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அந்த லெட்டரில் அதெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் யார் எப்படி நாள் அவர்கள் நாம் மில்டரி மரியாதையோடு வரவேற்க வேண்டும் என்று மிலிட்ரி மரியாதையோடு வந்து நின்றார்கள் எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாகவும் இருந்தது என்ன மிலிடிகளோடு வந்து நிற்கிறார்களே என்று சொல்லி நம்முடைய சகோதரர் எதுவும் தவறு பண்ணிவிட்டாரோ ஏனோ தெரியவில்லையே நம்மை பார்க்க இப்படி வந்திருக்கிறார்களே என்று நாம் எண்ணினோம் அவர் எண்ணி சலீட்டடித்து அவர்கள் கொண்டு வந்து வகுமதிகளையும் தந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து எங்களை ஏற்றி கொண்டு போனார்கள் இங்கே நடந்த சம்பவங்கள் நிறைய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்திர நீர் என்னை காண்கின்ற தேவன் அங்குள்ள மக்கள் அப்படி வாஞ்சிட்டார்கள் கத்தரிங்க சொன்னார் ஆனால் அப்படினால் இதெல்லாம் தேவனால் ஆகிற காரியங்களாக இருக்கிறபடினாலே ஆண்டு அவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீதிமானாக நடக்கிறவர்கள் பாக்கிவார்கள் அவருடைய சந்ததிகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டறிந்த காரியம் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததும் கைவிடப்பட்டதும் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார் அவர்கள் மேல் கற்றின் நோக்கமாக அவருடைய சந்ததிகளும் அப்பத்துக்கு இறந்து தெரியாது அவர்கள் கைவிடப்படவும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டு நான் சோதனைகிறேன் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து வாசிக்கலாம் நான் இளைஞனா இருந்தேன் முதிர் வயதுள்ளதும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதும் நான் காணவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னத்தை காணவில்லை நீதிமான் கைவிடப்பட்டதே கண்டதே இல்லை அவன் சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து திருந்ததை நான் கண்டதே இல்லை என்று பக்தன் சொல்லுகின்றார் நேர்மையான கடிப்பிள்ளைகளே நாம் நீதிமன்ற்களாயிருக்கிற முடியினால் கவலைப்பட வேண்டாம் நமது மேல் கத்துரை நோக்கமாக இருக்கிறது நமக்கு திமுக விரோதமாக கத்துடை கண்கள் விரோதமாக இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிற முடியினாலே ஆண்டு வரை நான் சொந்தருக்கிறேன் என்னை காண்கின்றான் இலையிலொய்யா தீமை செய்கிறவர்களை முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க கருத்தர் அறிவார் அவளை முழுவதும் கருத்தர் அறிந்திருக்கின்றார் அவருடைய அறிவுக்கு விரோதமாக ஒன்றும் எல்லாம் அவருக்கு தெரியும் இலையிலொய்யா இதுவருக்கு மையம் உண்டாவதாக நன்மை செய்கிறவர்களுக்கு கருத்தருடைய கண்கள் சாதகமாக பார்த்து நன்மை செய்கிறவர்களுக்கு கருத்தருடைய கண்கள் எவ்வளவு திறந்து இருக்கிறது நன்மை செய்ய முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது கர்த்தர கருத்து என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது உலகம் போற போக்கு எப்படியோ போகிறதுக்குள்ளே கர்த்த தமிழை பிள்ளைகள் ஆகிய நீதிமன்ற்களுக்கு அவர் நன்மை செய்யும் கண்கள் திறந்து தீமை செயல்களுக்கு விரோதமாக கற்றுடைய கண்கள் திறந்து இருக்கிறது கட்டுரை கண்கள் திறந்திருக்கிறது ரெண்டு வகையான பார்வையோட கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது நீதிமன்ற்களுக்கு நன்மை செய்யவும் தீமை செயல்களுக்கு தீமை செய்யவும் கத்துடைய கண்களின் நோக்கமாயிருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிற அப்படினாலே ஆண்டு வரை நான் சோதரர்கிறேன் தேவனுக்கு மைமண்டாவதாக நாம் பார்த்தோம் ஆகார் தன்னுடைய ஆச்சு யாருக்கு அடங்கியிருக்காமல் எனக்கு கிடைத்த சிறிய ஆசீர்வாதத்தை வைத்து மேன்மை பாராட்டி அவளை அவள் வெளியே கடந்து விட்டாள் ஆன அப்படினால் அங்கே காட்டுக்குள்ளே போய் அவள் அலைந்து தெரிகிறாள் யாருமே நம்முளை காணவில்லை வெளியே வந்து விட்டோம் என்று எண்ணுகிறாள் இல்லை கடவுள் நம்மை பார்க்கிறார் என்று அவள் தெரிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு குரூவமாய் தீமைச்சு ஒருவரும் தப்பி போவதில்லை ஆஹாம் ஆஹாம் லாபத்துடைய தோட்டத்தை கீரை கொல்லையாக எடுத்துக்கொண்டான் அங்கே எலியாவுக்கு கருத்தில் சொல்லி அவனை போய் கைமையுமாய் பிடித்தார் என் பகஜனே என்னை கண்டுகொண்டாயா என்கிறான் தேவன் கண்டுகொண்டார் அலுவலா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தியாவதராஜா மிகப்பெரிய பாவத்தை செய்தார் ஆண்டவர் சொன்னார் இதே போல பாவத்தை உன்னுடைய குடும்பத்திலே நான் செய்வேன் நீ மறைவிடத்திலே செய்தாய் இவைகள சூரிய வெளிச்சத்திலே லாம் நடக்கும் என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இவைகளெல்லாம் கொச்சையான பாவங்களாக இருந்தாலும் நம்முடைய அறிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக இவர்களெல்லாம் எழுதி தரப்பட்டிருக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் மகசாலையிலயா தேவனுக்கு மேம்ப உண்டாவது ஆதாம் தேவன் எப்பொழுது வருவார் எப்பொழுது அவரோடு ஒருவோடலாம் கொஞ்சலாமே இருக்கிற மனிதன் இப்பொழுது உழைந்து கிடக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் பாவம் செய்ய போகிறது தெரியும் ஆதாம் நம்முடைய வஸ்திரம் போனது தெரியும் ஆதாம் நிர்வாணியாக ஒழித்து கிடைக்கிறது தெரியும் ஆனாலும் எங்கே இருக்கிறாய் என்று நீ சொல்லு என்று கேட்கின்றார் நீ ஏன் ஒழித்து கிடைக்கிறாய் என்பதை சொல்லு என்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த ஆண்டவர் ஆகிய தேவ தவறு செயல் நம்மை பார்த்தும் கேட்பார் ஏன் இத்தனை வாரம் ஆலயத்துக்கு வரவில்லை காரணம் என்ன என்று கேட்பார் எல்லா தெரியும் எதற்காக வரவில்லை என்றும் தெரியும் என்ன நம்முடைய மனதில் உள்ள கஷ்டம் என்று அவருக்கு தெரியும் ஆனப்படினால தேவனாகிய கருத்தர் எங்கே இருக்கிறாய் அந்த நேரத்தில் ஆதாமுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் அந்த நேரத்தில் அவருடைய குற்றத்தை உணர்ந்து அவர்களை அறிக்கை செய்திருந்தார் அவருக்கு மீட்பு கர்த்தர் வந்திருந்தார் ஆனால் அப்படினால்தானே அல்லது முதலே தண்டித்து வெளியே போங்க என்று வரட்டி விட்டுருப்பாரு அது சந்தர்ப்பம் கொடுத்தார் கொடுத்தவர்களுக்கு விசாரணை வைத்து பேசினார் அவர் மறைத்து அது யோபு சொல்லும்போது ஆதாமை போல என்னுடைய பாவத்தினால் மூடி மறைத்து வைத்தேனோ என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் பாவத்தை மறைத்து விட்டார்கள் வாழ்வு என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்கள் குறைகள் நடந்துவிட்டாலும் எங்கே இருக்கிறாய் என்று உணர்த்தும் போது அடுவறே பார்வைகள் ஒன்றும் இல்லை நீர் எல்லா நான் இப்படி இப்படி என்று சொல்லிவிட்டால் உடனே மன்னிப்பதற்கு அவர் தயபுறுத்தவராக இருக்கிறார் அதன் அப்படியே அதுக்கருத்த இடத்துல நாம் மன்னிப்பை பெற்று நாம் மேற்கொண்டு தெய்விய அன்பிலே வளர்ந்து பிறக தேவன் நமக்கு உதவி செய்ய அலையிலா அலையிலா அலையிலா தேவனுக்கு மகிமண்டாவது தேவனுடைய முழுமையான நோக்கம் தேவன் பிதா குமாரன் பருசுத்தாய் மூவர் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் பிதாவில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றே தேவனுடைய விருப்பம் இயேசுவனுடைய விருப்பம் அதுதான் அருமையான கட்டுப்படைகள் அதை பார்க்கும்போது அந்த யா குமாரன் வருஷத்தாய் ஒன்றாக இருக்கிறது போல நம்மையும் சேர்த்து ஒன்றாக ஆக்குவதற்கு குமாரனை விரும்புகின்றார் என்று அந்த வசனத்தில் நான் வாசித்தேன் ஆண்டவனுக்கு மயமண்டதாக அதன் அப்படி அப்படிப்பட்ட பெரிய கிருமைக்கு தேவன்மை அழைத்திருக்கிறபடினால் ஒருவரும் தவறு செய்ததடி பாவல் செய்ததற்கு மனதில் இடம் கொடுக்காதபடி அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும்போது தேவன் என்னை காண்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் காணப்படுவோனால் பாவம் செய்ய மாட்டோம் ஓருடைய அறிவும் தேவன் பார்க்கிறார் நாலு சோறுக்குள்ளே நாம் இருந்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லவே இல்லை என்று வேதம் சொல்கிறபடினாலே அப்படி நாம் ஜீவிப்போம் அலேலுயா ஹலே இய்யா வயலுடைய தன்னுடைய சகோதரனை கொலை செய்து அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லையே வயலில் ஆர்மையில் நடராத்திரியிலே ஒரு மனிதரும் இல்லை ஆனால் கடவுள் உண்டு அவருடைய கண்கள் மூடவே இல்லை அவருடைய கண்கள் எப்படி திறந்தே இருக்கிறது உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கின்றது அதற்காக ஒரு சோதரம் மனிதனுடைய பார்வைகள் மோசையனுடைய பார்வை காணானை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது பெரிய அவரு எண்ணூற்றி இருபது வயதுல நல்ல பார்வையுடையவராகத்தான் இருந்தார் அவ்வளவுதான் மனித பார்வை கற்றுடைய பார்வை பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது ரேல்வையா அவருடைய ஏழு கண்களும் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கின்றதான் எல்லாரையும் அதை பார்க்கிறது இங்கிருந்து கடகோடி வரைக்கும் அது பார்க்கும் இரத்து கோடி மக்கள் கோபிடுகிற சத்தத்தை ஒரே நேரத்தில் கேட்டு பதில் கொடுக்கின்றார் எல்லா பாசியல பேசுகிறோடைய சத்தத்தையும் அவர் கேட்கின்றார் எல்லாம அதற்கு எந்த காரியத்தை விட்டு மட்டிட முடியாது எதையும் அதற்கு ஈடு செலுத்தி இப்படித்தான் என்று அதை நிரூபிக்க முடியாது அப்படிப்பட்ட தேவன் நமது தேவன் அலையிலா எல்லாவற்றையும் அறிகின்றவராக அவர் இருக்கிறபடினாலே ஆண்டவரை நான் சொந்தரிக்கிறேன் அது அப்படினாலும் இப்படி அறிவோடு கத்திரப்பிள்ளை இல்லாமல் ஒவ்வொருவரும் காணப்படுவோம் நம்முடைய அறிவு என்ன நீர் என்னது ஹெலேலையா பஞ்சத்தில் என்ன உயிரோடு காக்கிறதுக்கு நீரெனை காண்கின்றேன் நான் பிரயாணப்பட்டு போகும்போது எனக்கு ஆபத்து வரும்போதும் நீரணை காண்கின்றேன் நான் கூப்பிடும்போது என்னுடைய சத்தத்தை கேட்கும்படியாக என்னுடைய செவிகள் திறந்து இருக்கிற ஒரு கண்களும் பார்த்து கொண்டே இருக்கிறது ஹலே இல்லையா மறுபடி அனுபவம் வாய்ந்த பர்சுத்தம் சொல்கின்றார்கள் நான் இளைஞனாயிருந்து முதல் ஆகிவிட்டேன் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கல சந்ததிகளுக்கு அவன் கவலைப்பட வேண்டிய என்னுடைய சந்ததிகளும் பஞ்சத்தில் பத்துக்காக இறந்து தெரிந்ததை கண்டதில்லை என்று சொல்கின்றார் அதனுடைய எனக்கு கத்துட பிள்ளைகளே தேவசந்தம் வந்திருக்கிற நமக்கு இருக்கிற தைரியம் என்ன நம்ம பகைக்கிறவர்களை கருத்தர் பார்க்கிறார் நமக்கு நன்மை செய்ய முடிய கர்த்தர் பார்க்கிறார் தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது இளையலையா இளையிலேயா நீர் என்னை காண்கின்ற தேவன் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் இந்த ஒரு வாரத்தை நமக்கு போதும் இளையா தேவன் நம்மை பார்க்கிறார் தேவன் பார்க்கிறார் பயப்பட வேண்டாம் இந்த காரியத்தை இந்த நெருக்கத்தை கருத்தர் பார்க்கிறார் இந்த சூழல்களை கருத்தர் பார்க்கிறார் எனக்கு ரொம்ப நிலவுகிற செயல்முறைகளை அவர் பார்க்கின்றார் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற தைரியத்தோடு நாம் காணப்படுவோம் கருத்த நம்மை